வணக்கம் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நற்றினையின் நான் உங்கள் வா காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளசையூரில் பத்தாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்தியாவில் பாலின சமத்துவ பூங்கா கேரளா மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு உயிரினங்களில் இருபத்தி மணி நேரத்தில் விழிப்பு மற்றும் தூக்கம் அல்லது 3 என்ற வாக்குமுறை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது இனி இன்றைய பதறிவு கனவினா ஒன்று குறுக்கெழுத்து போட்டியை முதலில் உருவாக்கியவர் யார் 2 சென்னை மாநகராட்சியின் முதல் மேயராக பதவி வகித்தவர் யார் மூன்று குரு தேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் இன்றைய பதவிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்